வருக்கும் பேரன்பின் வணக்கம் நான் கதை சொல்லி சரிதாஜோ கடந்த ரெண்டு வருடங்களாகவே பள்ளிகள் கல்லூரிகள் தனியார் நிறுவனங்கள் பெண்கள் அமைப்பு மற்றும் நூலகங்கள் ஆகிய இடங்களில் கதைகள் மற்றும் பாடல்களை சொல்லிட்டு வரேன் கதை சொல் பயிற்சியும் கொடுத்துட்டு வரேன் நான் எம்ஏ எம்எட் சைக்காலஜி முடிச்சிருக்கேன் நான் சேரிட்டி ரேடியோ அப்படிங்கிற ஆன்லைன் ரேடியோவில் ஆர்ஜேவாகவும் க்ரியேட்டிவ் டைரக்டராகவும் இருக்கேன் சேரிட்டி ரேடியோவில் எனது நிகழ்ச்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை மற்றும் இரவு எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிறது பட்டிமன்றங்களிலும் பேசியிருக்க குழந்தைகளுக்கான கதையும் எழுதிட்டு வரேன் என்னோடய கதைகள் சுட்டி விகிதனில் இரண்டு வெளிவந்திருக்கு ஸ்கில்வேர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வழியாக கதை வாசிப்பு மற்றும் கதை சூழல் நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு வரேன் திங்கள் புதன் வெள்ளி ஆகிய மூன்று நாட்களும் கதையோடு விளையாடு என்ற பெயரில் நம்ம நச்சினையோடு கைகோர்த்து கதைகளோடு வருகிறேன் காத்திருங்கள் நன்றி வணக்கம்